மதச்சார்பின்மையை வளப்படுத்தி ஜனநாயகத்தை பாதுகாப்போம் கேரளத்தில் வலதுசாரிகள் ஆதிக்க சக்திகளுடன் இணைந்து கழகத்தை உருவாக்கி வருகின்றனர் கேரள வரலாற்றில் இத்தகைய சக்திகளுக்கான எதிர்வினை எவ்வாறு அமைந்திருந்தது இதை ராஜீவ் எழுத கேட்போம் இருபதாம் நூற்றாண்டின் முதல் பத்தாண்டுகளில் கேரளாவின் சமூக சீர்திருத்த போராட்டங்கள் வலுப்பெற ஆரம்பித்தன தோழர் இஎம்எஸ் அவதானித்ததை போல் கேரளா ஜாதி நிலவுடைமை நிலப்பிரபுத்துவ அமைப்புகளின் கையில் இருந்தது சமூக தளத்தில் சாதியும் பொருளாதார தளத்தில் நிலவுடைமையும் அரசியலில் நிலப்பிரபுத்துவமும் அனைத்தையும் தீர்மானித்தன சமூக ஒடுக்குமுறைகளும் தீண்டாமையும் வலிமையாக இருந்த காலம் முதலாளித்துவம் முதலில் தோட்டப்பகுதிகளுக்குள் வந்தது தொடர்ந்து தொழிற்கூடங்களுக்குள் வந்தது இருப்பினும் பிற்படுத்தப்பட்டோரில் செல்வந்தர்களாக இருந்தவர்களுக்கு கூட கோயில்களின் முன்வாசல் வழியாக அனுமதி இருந்ததில்லை காலை மைய உற்பத்திக்கு தீண்டாமை போன்ற ஆசாரங்கள் தடையாக இருந்தன இருப்பினும் இந்தியா எங்கும் அந்த நாட்களில் நடைபெற்றது போல முதலாளித்துவம் நிலப்பிரபுத்துவத்தோடு சமரசம் செய்து கொண்டது அதன் காரணமாக ஆசாரங்கள் சமூக வெளியில் மாற்றமில்லாமல் தொடர்ந்தன இவைகளுக்கு எதிரான போராட்டங்கள் முன்னமே எழுந்தாலும்கூட முதலாளித்துவ வளர்ச்சியின் புதிய சூழல் சமூக சீர்திருத்தத்திற்கு அனுகூலமானதாக அமைந்தது ஸ்ரீ நாராயணகுரு பண்டிட் கருப்பன் ஐயங்காளி சகோதரன் ஐயப்பன் போன்றோர் தலைமையில் நடைபெற்ற சமூக சீர்திருத்த முன்னேற்றங்கள் புதிய மாற்றத்தின் அறுவடைக்கான புதிய விதைகளை விதைத்தன கேரளாவின் சமூக சீர்திருத்த போராட்டங்கள் பெரும்பாலும் ஆண் இருந்தாலும் பெண்களின் பங்களிப்பும் கணிசமான அளவில் இருந்தது மார்பை மறைக்கும் உரிமைக்கான போராட்டமான சானார் லகலை பெண்களால் முன்னெடுக்கப்பட்டது பந்தளம் பகுதியில் மூக்குத்தி அணிந்து வந்த பெண்ணின் மூக்கை ஜாதி இந்து சீமான்கள் அறிந்தனர் இதற்கெதிராக ஆராட்டுப்புழா தலைமையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்க மூக்குத்திகள் அணிந்து ஒன்று திரண்டனர் மார்பகங்களுக்கு வரி வசூல் செய்ய வந்த இராஜகிங்கரர்களுக்கு இரத்தம் சொட்ட தனது மார்பகங்களை அறுத்து கொடுத்த ஆலப்புழா மாவட்டத்தின் நங்கேலி வரலாற்றில் ஒளிவிட்டு எரியும் நினைவாய் நிற்கிறாள் கோயில்களின் முன்னால் வழிநடக்கும் உரிமைக்காக நடந்த வைக்கம் சத்தியாகிரகம் குருவாயூர் ஆலய நுழைவு சத்தியாகிரகம் ஆகியவை சமூக சீர்திருத்த போராட்டங்களில் பிரதானமானவை கம்யூனிஸ்ட் கட்சி உருவான பின் அது தலைமையேற்று நடத்தியது பாலியம் போராட்டம் முன் நடந்த போராட்டங்களில் காங்கிரஸ் கட்சியின் முற்போக்கு முகாமில் செயல்பட்டு வந்த கம்யூனிஸ்டுகள் தலைமை பாத்திரங்களை ஏற்றிருந்தனர் போராட்டங்களில் தலைமை தாங்கிய ஏ கே ஜியும் கடும் தாக்குதலுக்கு உள்ளானார்கள் சமூக சீர்திருத்த போராட்டங்களில் சிறப்புமிக்கதொரு போராட்டம் ஐயங்காளி தலைமையில் நடந்த விவசாயிகளின் போராட்டம் கல்விக்கான உரிமைக்காக இந்த விவசாய போராட்டம் நடைபெற்றது என்பது வியக்கத்தக்க ஒன்று இப்படி பலகட்ட போராட்டங்களின் வாயிலாக திருவிதாங்கூர் சமஸ்தானங்களில் அனைத்து சமூக பெண்களும் கல்வி கற்க முடிந்தது அரசியல் நிர்ணய சபையில் கொச்சின் அசம்பிளியின் பிரதிநிதியாக தாக்சாயினி வேளாயுதம் வகித்தார் அந்த சபையின் மிக குறைந்த வயது பெண்மணி இவரே இந்தியாவில் அரசியலமைப்புச் சட்டம் அங்கீகாரம் பெறும்போது அமெரிக்காவில் கறுப்பின மாணவர்களுக்கு வெள்ளைத்தோல் மாணவர்களுடன் சேர்ந்து கல்வி கற்கும் உரிமை இல்லாமலிருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவதிலும் சமூக சீர்திருத்த விழுமியங்களை பாதுகாப்பதிலும் கம்யூனிஸ்டுகள் முதன்மையான பங்கினை ஆற்றினர் அந்த வகையில் கம்யூனிஸ்டுகள் தலைமையில் உருவான அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்கள் அளித்த கொடைகள் முக்கியமானவை தற்போது ஆட்சியில் இருக்கும் பினராயி விஜயன் அரசு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் அர்ச்சகராகலாம் என்ற முடிவு எடுத்தது அர்ச்சகர் நியமனமும் செய்தது இதற்கு இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பரின் உச்சநீதிமன்ற தீர்ப்பொன்று துணை செய்தது பிரிவு 25. ஐந்தின் முற்போக்கான அம்சங்களை மையப்படுத்தி நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு பூஜை புனஸ்காரங்களில் ஜாதி வேற்றுமைகளுக்கு இடமில்லை என்று தீர்ப்பளித்தது திருவிதாங்கூர் கொச்சின் தேவஸ்தானம் போர்டுகள் தங்களது கோயில்களில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களை அர்ச்சகர்களாக நியமித்தன நம்பிக்கை சார்ந்த அனாசாரங்களுக்கு எதிராக அந்தந்த சமுதாயங்களுக்குள்ளிருந்தெழும் போராட்டங்களில் தலைமைத்துவ பங்கு வகிப்பது என்பதே கட்சி ஏற்றுக்கொண்ட அணுகுமுறை கூடவே கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நீதிமன்றங்களின் முற்போக்கான தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தியிருக்கிறது ஷரியத் விவகாரத்தில் பலதார மனத்துக்கு எதிராக பேராசிரியர் இர்பான் ஹபீப் போன்றோரின் தலைமையில் துவங்கிய விவாதங்களில் இஎம்எஸ் தீவிரமாக ஈடுபட்டார் அன்று கட்சிக்கும் இஎம்எஸுக்கும் எதிராக பெரிய அளவில் எதிர்பிரச்சாரம் செய்தார்கள் சிபிஐஎம் இனி குறைந்தது நூறு வருடத்திற்கு கேரளாவில் ஆட்சிக்கு வர முடியாது என்று ஏ கே ஆண்டனி ஆருடம் கூறினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஜாதி மத அமைப்புகளுடைய ஆதரவுமில்லாமல் இ ஜாமு மகத்தான வெற்றியை பெற்றது இ கே நாயனார் முதல்வரானார் அப்போது ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ சக்திகள் பிற்போக்கு சக்திகளுடன் இணைந்து செயல்படுகின்றனர் மார்க்சிஸ்ட் கட்சி அவர்களை எவ்வாறு எதிர்கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட உலகமயமாக்கல் கொள்கைகளின் காரணமாக கேரளாவும் பாதிப்புக்குள்ளானது சமத்துவமின்மை வலுவடைந்தது வேலை பாதுகாப்பு சுருங்கியது நகரமயமாக்கல் வேகமெடுத்தது மக்கள் தொகையில் நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் நகர வாழ்க்கைக்கு மாறும் நிலை உருவாகியது கூட்டு குடும்பங்கள் மிக விரைவாக சிதைந்தன பகிர்ந்தலின் சூழல் சுருங்கியது அமைதியின்மை அதிகரித்தது இவை பக்தியும் மூடநம்பிக்கைகளும் வலுப்பெறும் சூழலை உருவாக்கியது முன்பு கோயில்களில் திருவிழா காலம் என்பது முற்போக்கு கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளால் செழுமையாக அமைந்திருந்தன ஆனால் மெல்ல மெல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள் அதிக அளவில் முக்கியத்துவம் பெற்றன ஒரு கோயில்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றன கோயில்களுக்கு செல்வோருக்கு உணவு கிடைக்கும் ஏற்பாடுகள் உருவாகியது காலை வேலைகளிலும் கோயில்களுக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தது இவையெல்லாம் வகுப்புவாத சக்திகளுக்கு அனுகூலமாக மாறி பெண்களின் ஒரு சிறு பகுதியை அரசியல் ஆதாயங்களுக்காக தன் வசப்படுத்த முடிந்தது இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நடந்த போராட்டங்களின் ஆரம்ப கட்டத்தில் பக்தர்களில் ஒரு பகுதியினரை அணிதிரட்ட பயன்பட்டது ஆனால் கொள்கைகளில் நிலைப்பாடுகளில் உறுதியாக நின்று கொண்டு சிபிஐஎம் மேற்கொண்ட பரப்புரை நிகழ்ச்சிகள் சூழலில் பெரிய மாற்றங்களை உருவாக்கின சமீபத்திய உள்ளாட்சி தேர்தலில் இது நன்றாகவே பிரதிபலித்தது இடதுசாரி அணிக்கு வாக்குகளும் இடங்களும் அதிகரித்தன இழிவான நிலைப்பாடு எடுத்த காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டது போராட்டங்கள் அதிக அளவில் நடைபெற்ற பந்தளம் பகுதியில் பாஜகவால் இரண்டு இலக்க வாக்குகளை கூட பெற முடியவில்லை கோயில் நகரம் என்றறியப்படும் எர்ணாகுளம் மாவட்டம் திருப்பூணித்துறையில் நாமஜபம் உள்ளிட்ட போராட்டங்கள் பெரிய அளவில் நடைபெற்றது அங்கு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தனது சிட்டிங் சீட்டை இழந்து மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது இஜாமு வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினைந்தில் இஜாமுக்கு கிடைத்த அறுநூறு வாக்குகள் எண்ணூற்றி ஆக அதிகரித்தது காங்கிரசின் அறுநூற்றி வாக்குகள் இருநூற்றி எண்பத்தி குறைந்தது பாஜகவின் முன்னூற்றி வாக்குகள் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணாக சிறிது அதிகரித்தது காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் கிடைத்த மொத்த வாக்குகளை விட நூற்றி வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றது ஈஜாமு பாஜகவிற்கு ஒத்த நிலைப்பாடு எடுத்த காங்கிரஸுக்கு முன்னூற்றி வாக்குகள் இழப்பு இது ஒரு குறியீடு உச்சநீதிமன்ற தீர்ப்பும் நடைபெற்ற போராட்டங்களும் அளித்த அனுபவங்களின் அடிப்படையில் நமது அரசியல் மற்றும் கருத்து பரப்புறை நிகழ்ச்சிகளை மேலும் வலிமையுடன் முன்னெடுக்க வேண்டும் பாஜகவிற்கு எதிரான போராட்டத்தில் அனைத்து பகுதி மக்களையும் அணி திரட்ட வேண்டுமென்ற கட்சியின் இருபத்தி இரண்டாவது அகில இந்திய மாநாட்டு அரசியல் தீர்மானத்தை செயலில் கொண்டு வர வேண்டும் இந்த சூழலை பயன்படுத்த நாம் முயற்சிக்கிறோம் சமூக சீர்திருத்த மரமின் விளிமியங்களை திரும்ப பெறுவதும் புதிய காலத்தின் ஸ்தூலமான பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் அவற்றை புத்தாக்கம் செய்ய வேண்டியதும் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இன்று இந்த இயக்கங்களில் சமுதாய அமைப்புகளும் பங்கு சமூக மாற்றங்களுக்கு தலைமை தாங்கிய பல அமைப்புகளும் பல்வேறு காரணங்களால் அந்த பொறுப்புகளை மறந்த நிலையில் உள்ளன ஆனால் இன்று சூழலின் கௌரவத்தை உள்வாங்கிக் கொண்டு நம்மோடு மைய நீரோட்டத்தில் வர தயாராகியுள்ளனர் சமூக சீர்திருத்த விளிமையங்களை மீட்டெடுக்கும் நோக்கில் இவர்களோடு சேர்ந்து சில நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்து வருகிறோம் சமூக அரசியல் முன்னேற்றமே இதன் வாயிலாக செயலில் வருவது மகளிர் இயக்கங்களும் மனித உரிமை அமைப்புகளும் அரசியல் அமைப்பு விளிமியங்களுக்காக குரல் கொடுக்கும் அமைப்புகளும் கலை இலக்கிய பண்பாட்டு செயற்பாட்டாளர்களும் அணிசேரும் ஒரு விசாலமான முன்னணி உருவாகி வலுப்பெற்று வருகிறது நிஜத்தில் இன்னொரு முனைவாக்கம் கேரளாவில் உருவாகியிருக்கிறது பக்தியின் பேரில் அரசியலமைப்பு சட்டங்களை எதிர்க்கின்ற வகுப்புவாத அராஜக நிலைப்பாடு எடுக்கின்றவர்களுக்கும் அரசியல் அமைப்பையும் மகளிர் சமத்துவத்தையும் சமூக சீர்திருத்த விளிமியங்களையும் மதித்து தூக்கி பிடிப்பவர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள நேர்பிரிவு சூழல் முற்போக்கு அரசியலுக்கு அனுகூலமான சூழ்நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதில் எந்த ஐயமுமில்லை நவீன தாராளமய கொள்கைகளுக்கெதிரான போராட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றே இந்த தலையீடுகள் மேற்கட்டுமானத்தில் அது உருவாக்கும் தாக்கங்களுக்கு எதிராக கருத்தியல் மற்றும் அரசியல் போராட்டங்கள் வலிமையடைய வேண்டும் பண்பாட்டு அரசியலின் தேவையை உணர்ந்து கொண்டு தலையீடு செய்வதற்கும் முழு மூச்சுடன் இறங்க வேண்டும் இது பக்தர்களின் நம்பிக்கையையும் சேர்த்து பாதுகாக்கும் போராட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதின் வாயிலாக மட்டுமே இந்தியா போன்ற நாட்டில் அனைத்து தரப்பு மக்களின் வெவ்வேறு வகையிலான நம்பிக்கைகளை பாதுகாக்கவும் முடியும் மதச்சார்பின்மையை வளப்படுத்தியே ஜனநாயகத்தையும் பாதுகாக்க முடியும் இவற்றை உணர்ந்து கொண்ட விசாலமான உள்ளடக்கமுள்ள பரப்புரை போராட்டங்களுக்கு இன்று கேரளாவில் CPIM தலைமை தாங்குகிறது இந்த ஒலியோடை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் யூடியூப் சேனலிலிருந்து உங்களை வந்தடைகிறது